சச்சிதானோத்தியேத்தவே தாபத்தய விநாத்தை பஞ்சி ஆமசை புரம் விராஜம் விரச்ச தாம்சேன புருஷாபிதன அபாபநாராயண ஆதி தேவஹா துருமிலர் நிமிச்சக்கரவர்த்திக்கு அவருடைய கேள்விக்கு பதிலை உபதேசம் பண்ணுகிறார் பகவானுடைய அவதாரங்களை எல்லாம் பற்றி கேட்டார் நிமி சக்கரவர்த்தி பகவானுடைய மகிமையெல்லாம் யாராலையும் சொல்லி மாளாது முடியாது என்பதை முதல்ல சொல்லிவிட்டு இப்ப விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் முதல்ல விராட் புருஷனாக அவர் காணப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றார் சிருஷ்டியில் அவருடைய அவதாரத்தை சொல்றதுக்காக ஆத்ம சிருஷ்டைஹி பஞ்சபிஹி பூத்தை நிறச்சையா எப்பொழுது ஆத்ம சிருஷ்டைஹி தன்னால சிருஷஷ்டிக்கப்பட்ட பஞ்சபிகி பூத்தைகி பஞ்ச பூதங்களால் விராஜம்புரம் விரச்சைய விராஜம்புரம்னு சொன்ன இந்த பிரம்மாண்டம் விசேஷ ராஜத்தே நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் இதுல எத்தனையோ சூரிய மண்டலங்கள் இருக்கு எத்தனையோ நட்சத்திர மண்டலங்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கோம் கண்ணுக்கு தெரியறது கண்ணுக்கு தெரியாது எத்தனையோ இருக்கு ஆக இந்த விராட்புரம் அப்படின்னு சொன்ன பிரம்மாண்டம் அப்படின்னு அர்த்தம் யூனிவர்ஸ் அர்த்தம் விராஜம்புரம் விரச்சைய விரச்சையன்னு சொன்ன படைத்து படைத்து என்ன பண்ணாருனா தஸ்மின்னு ஸ்வ அம்சேன விஷ்டா தஸ்மின்னு சொன்ன அந்த பிரம்மாண்டத்துல தன்னுடைய அம்சமாக நுழைந்தார் வேதத்தில் சொல்லப்படுகிறது அல்லவா தத் சிருஷ்டுவா தேவான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணி அந்த பிரபஞ்சத்துக்குள்ள நுழைந்தார் நுழைந்தவர் போல என்று விசாரங்களெல்லாம் பண்ணி உபனிஷத்துக்கள் நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறது அதில் பகவானுக்கு என்ன பேருன்னா புருஷ அபிதானம் அவாப்ப அவாப்பன்னு அடைந்தார் அபிதானம்னா பெயர் என்ன பெயர்னா புருஷா புறம் விரச்செய்ய தஸ்மின் விஷ்டா அம்சேன விஷ்டா இந்த பிரம்மாண்டத்தை படைச்சு அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் அவருக்கு புருஷஹான்னு பெயர் பூரையதி சர்வம் இத்தி புருஷா புருஷ சப்தத்துக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கு இங்கே பூரையதி சர்வம் அனைத்தையும் வியாபித்து நிறைந்திருக்கிறார் என்ற அர்த்தத்தில் புருஷ சப்தம் இது வந்து புருஷ சூக்தத்திலையும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு தஸ்மாகத்விராடஜாயதா விராஜோ அதிபருஷா புருஷசூக்த மந்திரத்தில் காணப்படுகிறது யாரு இது ஆதிதேவா நாராயணஹா ஆதிதேவனாகிய ஸ்ரீவன் நாராயணன் ஆத்ம சிருஷ்டைகி தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட பஞ்சபூதங்களை கொண்டு மாபெரும் பிரம்மாண்டத்தை படைத்து அந்த பிரம்மாண்டத்தில் விளங்கி கொண்டிருக்கிறார் இதுதான் புருஷாவதார் தஸ்மை புருஷாய நமோஸ்து துப்பியம் என்றெல்லாம் பல இடங்களில் காணப்படுகின்றன நமோஸ்துவனந்தாய சஹசிரமூர்த்தயே சஹசிரபாதாஷி ஷிரோருபாகவே சஹசிரநா புருஷாய சாஸ்வத்தே சஹசிர கோடி யுகதாரிணே நம என்று நாம் விஷ்ணு சஹசிரநாம ஸ்தோத்திரத்தில் கடைசியில் பார்க்குற மாதிரிதான் ஆஹா அதை முதல்ல சொல்கிறார் துருமிழங்கிற யோகியானவர் ஞானியானவர் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் पुरं எோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மன்மார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரிஓம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில்